நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமேலும் நம்ம செய்ய போகிறது பருப்பு குனுக்கு செய்ய பொருட்கள் துவரம்பருப்பு ஒன்றை கரண்டி கடலை பருப்பு ஒரு கரண்டி அரிசி ஒன்றை கரண்டி காஞ்ச மிளகாய் தேங்காய் துருவல் கால் கப் உப்பு ருசிக்கு ஏற்ப பெருங்காய்த்தூள் ரெண்டு சிட்டிகை கருவேப்பிலை சிறிதளவு நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல தோரம் பருப்பு அரிசி கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அதில் ஊறினதோ அதை எடுத்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸியில் போட்டு காஞ்சு போட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டை அது கூட உப்பு பெருங்காயத்தூள் தேங்காய் தூள் அதையும் போட்டு அதில் அரைச்சிடுவோம் கரக்கராக அரைச்சிக்கணும் வடைக்கெலாம் அரைப்போம் அது மாதிரி அரைச்சிட்டு அது கூட கருவேப்பிலையே ஃபைனாக சாப் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுடுவோம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் காஞ்சதும் என்ன தேவையான அளவு ஊற்றிட்டு என்ன நல்லா காயிட்டோ நல்லா காஞ்சதும் இந்த மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா வந்து சின்ன சின்னதாக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ ஸ்கொயர் ஆவோ சின்ன சின்னதாக போட்டு அந்த வானலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுப்பாவான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பருப்பு குனுக்கு தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்